சலாத் வசலாம் அலா ரசூல் இல்ல அஹமாபாத் ஒரு ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை சொத்தை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இவ்வளவு சுருக்கமாக ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது பாக பிரிவினையினுடைய சட்டம் என்னென்னா யாருடைய சொத்து இறந்து போனவர் யார் அவருக்கு யாரார் வாரிசுகள் இருக்கிறாங்க இறந்து போனவர் ஆணா பெண்ணா அவருக்கு கணவன் இருக்கிறாங்களா மனைவி இருக்கிறாங்களா தாய் தந்தையர் இருக்கிறாங்களா இதையெல்லாம் சொன்னால் தான் சொத்தை பிரிக்க முடியும் சும்மா ரெண்டே ரெண்டு ஆண் ஒரு பெண்ணுன்னு சொன்னால் இதுக்கு எப்படி நான் பதில் சொல்கிறது ஒருவேளை நீங்கள் கேட்டது போல் இறந்தவருக்கு மனைவி இல்லை ஆணாக இருந்தம்மா ஆணாக இருந்தா கணவனாக இருந்தா இறந்தவர் வந்து கணவனாக இருந்தால் மனைவி இல்லை மன மனைவியாக இருந்தால் கணவன் அந்த மாதிரி இருந்து தாய் தந்தையரும் இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி இறந்தவருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் நீங்கள் கேட்ட மாதிரி இருந்தால் அவருடைய சொத்தை வந்து அஞ்சு பாகமா போடணும் அஞ்சு பாகமா போட்டு பெண் குழந்தைக்கு ஒரு பாகமும் மீதி உள்ள நாலு பாகம் ஆண் குழந்தைகள் இருவருக்கு தலா ரெண்டு ரெண்டு பாகம் இப்படி பிரிக்கணும் இது எப்பன்னா நீங்கள் கேட்டவருக்கு இவங்களை தவிர வேற யாருமே இல்லை பெற்றோர் இல்லை மனைவி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு வேறு வாரிசுகள் இருந்தால் யார் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னா அதுக்கு தான் எப்படி சொத்தை பிரிக்கணுங்கிற சட்டத்தை நான் சொல்ல முடியும் இது மாதிரி சொத்து கேள்விகளை கேட்கும்போது பா எத்தனை பேர் வாரிசுகள் இருக்கிறாங்கங்கிறதையும் தயவுசெய்து தெளிவுபடுத்துங்கள் உள்ளாக வாரம்